இனிய தமிழீழ நெஞ்சங்களே இனிய தமிழீழ நெஞ்சங்களே முள்ளி வாய்க்காலுக்கு முன்னுரை ஆனந்தபுரம் வளையாத தமிழீழ விடுதலை போரின் இன்னொரு வரலாற்று பதிவு ஆனந்தபுரம் மண் உயிர்களை தூக்கி எறியும் தமிழீழ மண்ணின் மரபு ஆனந்தபுரம் தமிழீழ விடுதலை புலிகளின் தன்னிகரற்ற தலை நிமிர்வு ஆனந்தபுரம் நெருப்பு குண்டுகளை வீசி போரின் நெறிமுறை தவறிய சிங்கள இனபொரியர்களின் நெஞ்சமற்ற வஞ்சத்துக்கு எடுத்துக்காட்டு ஆனந்தபுரம் இருபது அரசுகளின் துணையோடு பாய்ந்த எதிரிகளை எதிர்த்து களம் கண்ட தமிழீழ மண்ணின் இரத்த பதிவு ஆனந்தபுரம் தமிழனின் மண்பற்றுக்கும் மானத்துக்கும் விடுதலை உணர்வுக்கும் வீரத்துக்கும் தன்னிகரற்ற அழியா நினைவாய் வரலாற்றில் தடம் பதித்தது ஆனந்தபுரம் எதிரிகளுக்கு ஆனந்தபுரம் ஒரு நாள் நிகழ்வு எங்களுக்கு ஆனந்தபுரம் ஒவ்வொரு நொடியும் நெஞ்சில் எரியும் நெருப்பு ஈடுனையற்ற புலிகளின் தளபதிகள் வீரர்கள் ஆனந்தபுரத்தில் தூக்கி எறிந்த உயிர்கள் ஈழத்தமிழனை என்றென்றும் வழி நடத்தும் தமிழ் ஈழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் நடத்தும் தமிழீழ விடுதலை போர் மறுபடியும் தலை நிமிரும் மறுபடியும் தலை நிமிரும்